सत्वं सत्वं श्री ியமஹா प्रजस्तमयिती उना बुद्धेर्न चात्मनह सत्वे नान्यतमौ अन्याद सत्वं सत्वे नचैवही भगवान कृष्णर தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் அதில் முக்கியமான பகுதியாக இந்த ஹம்சகீதை இருக்கிறது भगवान அவருக்கு கூறுகின்ற விஷயத்தின் இந்த ஸ்லோகத்தின் சாரம் ஆத்மா நிர்குணமானது ஆத்மா குணரகிதமானது ஆத்மா குணங்களை கடந்தது ஆனால் மனம் புத்தி இவைகள்தான் குணங்களோடு கூடியது அனாத்மா சகுணக அனாத்மா சணம் சகுணம் மாத்திரமல்ல ஆயிரத்தி எட்டு குணம் இருக்குது அதை பிரிச்சோமான மூன்றாக பிரித்தோமான சத்வகுணம் ரஜோ குணம் மூன்றாக அந்த குணங்களை எல்லாம் பிரிச்சு நாம எடுத்துக்கிறோம் சாதாரணமா ஜனங்களுக்கு சத்துவகுணம் ரொம்ப குறைவு ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமாக இருக்கிறது இந்த ரஜோகுணம் தமோகுணம் அல்லது சத்வகுணத்தோடு இருப்பது மனதனுடைய சுவாவம் மனதனுடைய ஸ்வரூபம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் இது அல்ல நான் என்ற சொல்லுக்கு இலக்காக உண்மையில் குணங்கள் இல்லை நான் சொல்லுக்கு நான் குண்டாக இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் செகப்பாக இருக்கிறேன் நான் ஆணாக இருக்கிறேன் நான் பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு பசிக்கிறது எனக்கு தாகமாக இருக்கிறது நான் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்படின் எல்லாம் நாம் பண்றோம் இதெல்லாம் குணங்களோட நம்மளை சேர்த்துக்கிறோம் ஏனென்றால் நமக்கு அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன அனுபவங்களை கவனிக்கின்ற நாம் மாறாதவர்களாக இருக்கிறோம் அதுதான் உண்மை ஆனால் அறியாமையினால் அனுபவங்களோடு நம்மை பின்னி பிணைத்து கொண்டு நாமே அந்த நிகழ்ச்சிகளாக நம்மை அதற்கு மாற்றிக்கொண்டு விடுவதால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருப்பதாகவே தெரிவதில்லை எனக்கு நிறைய பணம் இருக்கிறது எனக்கு பணமே இல்லை எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது எனக்கு குழந்தைகளே இல்லை இப்படி எனக்கு பதவி இருக்கிறது பதவி இல்லை எல்லாம் தர்மங்கள் ஆத்மாவுக்கு பணமோ காசோ குழந்தையோ குட்டியோ ஒன்றும் தேவையில்லை கிடையாது எல்லா மாயையினுடைய காரியங்களால தான் இதெல்லாம் இருக்கிறது அது தெரியாமல் நாம் எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம கவலைப்படுறதுக்கு காரணம் இதை பற்றின ஞானமே இல்லாததுதான் இந்த ஞானம் நமக்கு நன்றாக இருந்ததுன்னு சொன்னால் நாம் கவலைப்படவே மாட்டோம் இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம எல்லாரும் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கோம் உலகத்தில் எல்லாம் தேவை தான் ஆனால் இந்த உலகம் உண்மையானது கிடையாது நாமளும் இந்த உலகத்தில் முன்னாடிக்கு இருக்க மாட்டோம் அது மறந்துடுறோம் நாம எல்லாரும் மறந்துடுறோம் அது இப்ப வந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்குள்ள இது நமக்கு சொந்தமாயிட்டு தான் நமக்கு என்னமோ இது ரொம்ப சாஸ்வதம் மாதிரி நினைத்துக்கொண்டு உடம்பையும் ரொம்ப உண்மையா நினைத்து கொண்டு இதெல்லாம் ரொம்ப நம்ம நம்பி நம்பி எதை நம்பணுமோ அதை நம்பாம நம்ப கூடாத நம்பி மோசம் போயிடுறோம் சாஸ்திரங்கள் எல்லாம் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கு சாஸ்திரம்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா நம்மை நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மை காப்பாற்றுவது எதுவோ அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் அம்மா மாதிரி தாய் மாதிரி எடுத்து சொல்லி நம்மை வந்து துக்கமே இல்லாம நம்மளை காப்பாற்றுறதுதான் சாஸ்திரத்தோட வேலை சாஸ்தி அப்படின்னா டீச்சிங் அப்படின்னு அர்த்தம் உபதேசம் அப்படின்னு அர்த்தம் திரம் அப்படிங்கிற வார்த்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறது குறிக்கிறது திராயத்தே நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோனித்யேசிய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத் பெரிய பயத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவது சாஸ்திரம் ஆனால் நமக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது அதை தவிர எதெல்லாம் நம்பக்கூடாதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம் சாஸ்திரத்தை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் சாஸ்திரம் படிச்சுட்டே அதனால சாஸ்திரத்து மேலே இவ்வளவு நம்பிக்கை இல்லை அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும் நமக்கு அதனால பகவானுக்கே தர்ம சாஸ்திரான்னு உட்கார்ந்துருக்கார் அவர் சாமியே சரணம் ஐயக்கூடாது நான் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல அவர் பேரு தர்மசாஸ்தா தர்மசாஸ்தான் தர்மத்தை உபதேசம் பண்றவர் என்ன பண்றார் சாஸ்திரத்தை உபதேசம் பண்றார் சப்ஜெக்ட் சாஸ்திரம் குருவானவர் உபதேசம் பண்றார் நம்ம என்னன்னு தெரியாம இருந்து நம்மை இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறது ஆகையினால இந்த விவரம் தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சத்வகுணத்தோடையும் ரஜோ குணத்தோடையும் தமோ குணத்தோடையும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு குணத்தோடு நம்மளை சேர்த்துக்கொண்டு நாம் துன்பப்படுறதும் இல்லாமல் அடுத்தவங்களையும் துன்பப்படுத்திக்கொண்டு தேசத்துக்கே துக்கத்தை கொடுத்துக்கொண்டு உலகத்துக்கே துக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆனால் சாஸ்திரம் படித்தா நமக்கும் துக்கம் போயிடும் அது மாத்திரம் இல்லை படிச்சா மாத்திரம் இல்லை படிச்ச அதை கொண்டு அதுக்கு நாம விவகாரம் பண்ணினோமே ஆனால் நமக்கும் கஷ்டம் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் க்ஷேமம் உலகத்துக்கே க்ஷேமம் ஆகினால கிருஷ்ணர் சொல்லுகிறார் இந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் இந்த ஞானம் நான் இல்லாதவன் நான் எந்த குணங்களும் இல்லாதவன் குணங்கள் அனைத்தும் என்னை சார்ந்து இருக்கின்ற மனத்தை சேர்ந்தவைகள் குணங்கள் அனைத்தும் என்னை நான் மனத்தை சார்ந்து இருக்கலாம் வச்சுக்கணும் அதுக்குதான் இந்த வார்த்தையை சொல்றேன் குணங்கள் அனைத்தும் என்னை சார்ந்திருக்கின்ற மனத்தைச் சார்ந்தவைகள் சேர்ந்தவைகள் நான் நிர்குணமான ஆத்மா அகம் குண அதிதா அப்படிங்கிற இந்த ஞானம் நமக்கு மனசுல திருடமாக வர வேண்டுமென்றால் முதல்ல படிக்கணும் குருமுகமாக சாஸ்திரத்தை படிக்கணும் ஆனா அது படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய தகுதிகள் வேணும் அப்படி தகுதிகள் இல்லைன்னு சொன்னா நமக்கு வந்து அந்த ஞானமே விளங்காது ஒருவேளை தப்பித்தவறி விளங்கினாலும் நிற்காது நூதன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையும் மகில் பூத ஜன் பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் புருஷனாமே என்கிறது கைவல்லிய நவநீதம் நீ புதுசா சில பேருக்கு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும் அவங்க அதை வைத்துக் கொண்டு ஒருவேளை புரிந்து கொள்ளலாம் நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாதுங்கிறவர் சாதாரணமா நுழையாது நுழையும் ஆகில் ஒருவேளை புரியுதுன்னு சொன்னா புரிஞ்சு நிற்குதுன்னா ரொம்ப முக்கியத்து புரிந்த ஞான நிற்கிறது என்றால் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே சங்கராச்சாரியார் விவேக சொல்ற வார்த்தையை அப்படியே கைவல் என்ன அவர் சொல்றார் பூத ஜென்மங்கள் கோடி ஜென்மாவனை பண்ண புண்ணியம் இல்லைன்னா புரியாதுங்கிறார் இந்த விஷயம் ஜந்தூனம் பும்ஸ் திர்தர்தரம் ஆன்தமவிச்சனோஸ்ஜன்மூத்துத்தனங்க விளங்காம உட்காந்து இருக்கோமே என்ன நினைக்கிறீங்க விளங்கலைன்னாலும் பரவாயில்லை இந்த இடத்துல உட்காந்து தூங்கினீங்கன்னா கூட ஒரு புண்ணியம் கண்டிப்பா வரும் தூங்காம இருந்தா நல்லது தூங்கினாலும் தப்பு இல்லை புண்ணியம் கண்டிப்பா உண்டு அதுக்காக கஷ்டப்பட்டு இங்க வந்தாலும் தூங்குவோம் உங்களுக்கு தூக்கம் அந்த சுவாமிஜி கிளாஸ் எடுக்கிறார் போய் உட்காருங்க நல்ல தூக்கம் என்ன பண்ணணும் இந்த ஞானம் நமக்கு நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சத்துவகுணம் அதிகமாக சத்துவகுண ஆதிக்கியம் ஆதிக்கம் அர்த்தம் ஆதிக்கம் ஆதிக்கம் ஆதிக்கம் ஆதிக்கம் ஆதிக்கம் அதிகமான உட்காந்து பொறுமையா கேட்க முடியும் நான் இப்படி ஒரு மணி நேரம் பேசினா கூட பொறுமையா கேட்க முடியும் பகவான் கீதைனு சொல்றேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சர்வசங்கல்பாசி யோகாரு அப்பதான் மனசு குயட்ட ஆகரணும்னா நிறைய அதுக்குதான் பூஜை முதல்ல பண்றோம் கோயில பூஜை எல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இங்க வரணும்னா சத்வகுண ஆதிக்க பிராப்தி அர்த்தம் தியானம் பண்ணிட்டு எதுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்னா சத்வகுண ஆதிக்க பிராப்தி அர்த்தம் எல்லாம் ப்ரிப்பரேஷன் அஸ்திவாரம் போடுறது அப்ப சத்வகுணத்தையும் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி சத்வகுணத்தை நன்றாக அபிவிருத்தி பண்ணணும் அது கிருஷ்ண சொல்றார் சத்வகுணம் அபிவிருத்தி ஆகுச்சுன்னு சொன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் குறைஞ்சு போயிடும் இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப குறைஞ்சு போயிடும் குவான்டிட்டி கம்மி ஆயிடும் சத்துவத்தோட குவான்டிட்டி அதிகமாகணும் சேனத்தமௌஸ்தமௌ சத்வம் சத்வேன செய்வகி அப்புறம் சத்துவகுணத்தையும் இந்த ஞானத்தை பெற்று வெல்ல வேண்டும் சத்துவகுணத்துக்கும் அடிமையாக கூட அதைத்தான் கிருஷ்ணர் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் முதல் ஸ்லோகத்தில் முதல் வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு விளக்கம் இனி வரப்போற அத்தனை ஸ்லோகங்களும் ரொம்ப முக்கியமானது முக்குணங்கள் புத்தியை சார்ந்தவைகள் அது நான் என்று சொல்லப்படுகின்ற நான் என்ற சொல்லுக்கு இலக்காக இருக்கின்ற சுத்தமான ஆத்மாவுக்கு அந்த குணங்கள் என்பது இல்லவே இல்லை என்பது முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியினுடைய கருத்து எனவே ஒருவன் என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை பெறுவதற்காக சத்வகுணத்தை நன்றாக வளர்த்திக்கொண்டு மற்ற இரண்டு குணங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு அந்த சத்துவகுணத்தையும் ஞானத்தைப் பெற்று நான் குணங்களை கடந்தவன் என்கின்ற ஞானத்தைப் பெற்று அந்த சத்துவகுணத்தையும் வென்றுவிட வேண்டும் அப்படி வென்றுவிடுவதால் தான் மனிதனுக்கு நிலையான அமைதி என்பது கிடைக்கிறது என்பது சாஸ்திரங்களுடைய சித்தாந்தம் ஹோல் கர்மகாண்டம் எதுக்காக இருக்குன்னா சத்வகுணத்தை விருத்தி பண்றதுக்காக இருக்கு சத்வகுணத்தை நன்றாக விருத்தி பண்ணுவதற்காக இருப்பது வேதத்தினுடைய கர்ம காண்டம் சத்வகுணத்தையும் வெற்றி கொள்ள செய்வது ஞான காண்டம் சத்வகுணத்துக்கும் அடிய அடிமையாகாமல் நம்மை நிர்குண பிரம்மனாக நம்மை உணர வைப்பது கர்மகாண்டம் மனிதனை நல்லவனாக்குகிறது தீயத்தன்மையிலிருந்து நல்லவனாக தத்துவ கர்மகாண்டம் வேதத்தினுடைய கர்மகாண்டம் ஆக்குகிறது நான் நல்லவன் என்கின்ற அகங்காரத்தையும் ஞானமானது நீக்கிவிடுகிறது ஞான நான் நல்லவன் நல்லவற்றையே நான் விரும்புகிறேன் என்று நல்லவற்றுக்கும் அடிமையாக இருக்கின்ற ஒரு தன்மையை ஞான காண்டம் நீக்கிவிடுகிறது இந்த உலக வாழ்க்கைக்கு என்றும் நன்மை தேவை ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு நன்மைக்கு அடிமையாவதும் ஒரு வகையான பந்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப சூட்சம் தப்பா புரிஞ்சக்கூடாது இந்த உலக வாழ்க்கைக்கு நன்மை என்பது மிக மிக அவசியம் தர்மம் என்பது சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனா தனி மனிதனுக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனி மனிதனுக்கும் தர்மம் ரொம்ப முக்கியம் தர்மம் சொன்னா இந்த இடத்துல சத்துவகுணத்தை பத்தி பேச தர்மம் சத்வகுணம் நன்மை எல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் நான் பேசுறேன் இந்த நன்மைப்பு நாம் அடிமையாக இருந்தால்தான் உண்மையான மோக்ஷம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே எதுக்காக இருக்கு இறைவன் நன்மை தீமை இரண்டையும் கடந்தவன் ஆத்மா நன்மை தீமை இவைகளுக்கு அப்பாற்பட்டது தீமையையும் நன்மையையும் அறிவது எதுவோ அது ஆத்மா ஆத்மாவின் இடம் நன்மையோ தீமையோ எதுவும் இல்லை இது சுத்த ஆத்மா அது அசுத்த ஆத்மானு கிடையாது இது சுத்த மனசு அது அசுத்த மனசு தான் இருக்க முடியுமே தவிர வந்து சுமோ அசுத்தமோ கிடையாது வேதம் என்ன சொல்லுகிறது எத்தன உத்தமமான வாக்கியங்களை நான் பாக்கிறேன் ஆகையால ஆப்போசிட்ஸ் பியாண்ட் தி ஆப்போசிட்ஸ் சொல்லணும் எந்த இரு கடந்தது ஆத்மா ஆத்மாவா இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் சரி இறை இருமைகளை கடந்தது ஆத்மா நாம யாரு இருமைகளை கடந்தவர்களா மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவர்களா நான் அவங்க அவங்க புத்தியை பொறுத்தது வேதாந்தம் புரிஞ்சதுன்னு சொன்னா அஹம் நிர்த்வஹம் நிர்துவந்த நிரத்வந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்ட இல்ல இந்த விஷயம் புரியல என்ன அடிமையானமையு அர்த்தம் பிரையர் சொல்றாங்க அதுல சிக்கிக்கின்றவங்க நாமெல்லாம் தரித்திரம் அதுக்கு அடிமையானவங்க சாதாரணமா ஜனங்கள் எல்லாம் ஒன்னும் பணத்துக்கு அடிமை இல்லாட்டி ஏழையா இருப்பான் இல்லாட்டி பணக்காரனா இருப்பான் இல்லை படித்தவனா இருப்பான் படிக்காதவனா இருப்பான் ஏதாவது இதிலேயே மாட்டின் இன்னும் உயர்ந்த வேதாந்தத்தை பார்க்கும் சாஸ்திரம் சொல்லுகிறது ஆத்மா ஞானம் அஜானம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டது அந்த ஞானத்தை கொடுக்கறதா சாஸ்திரம் உண்மையிலே ஆத்மாவுக்கு அஜ்ஞானம் கிடையாது அஜானம் இருக்கிறது ஒரு தோற்றமே ரொம்ப நான் அப்புறம் சொல்றேன் சாத சொல்ற கொஞ்சம் படிச்சிருந்தா இது ஒண்ணு கிடையாது இருந்தாலும் ஆகையினால இருமைகளை கடந்தது ஆத்மா ரிலேட்டிவா கடந்தது அது அப்சல்யூட் ஆத்தியம் அது ஆபேஷிக்கம் ரிலேட்டிவ் கிடையாது निर्द्वंद्व ूटल्यूटाल सत्य सत्य वस्तु இருமைகளை கடந்த இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சத்வகுணத்தை கடைசியில் இந்த சத்துவத்தையும் நாம சத்துவத்தினால ஜெயிக்கத்தான் வேணும் அப்பதான் ஏன் கிருஷ்ணர் அதை சொன்னார்ன்னு சொன்னார் அப்பத்தான் மனிதனுக்கு உண்மையாக அவர் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியும் இல்லாட்டி என்ன ஆயிடுவான் நல்லதுக்கு அடிக்ட் ஆயிடுவான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு பண்ணா தாங்க முடியாது அது ஒரு வகையான பந்தம் அக்கார்டிங் டு அது ஒரு வகையான பந்தம் உனக்கு எப்படியோ துக்கம் வருது இல்லை துக்கம் அனுபவிக்கணுங்கிறது வந்தாச்சு அவன் இப்படி எல்லாம் இருக்காங்களே சுவாமிஜி இப்படியுமா உலகத்துல இருப்பாங்க தெரியும் ஒரு தமாஷா ஒரு இது சொல்லுவாங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க அம்மா அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அந்த பையனுக்கு நிறைய கோடிக்கண கோடீஸ்வரப்பு புறவும் அதுதான் சும்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் நீ எப்படி வேணான்னு இருக்கலாம்ப்பா நீ வா வேண்டி கல்யாணத்தை பண்ணிவிடுவோம் நான் பணத்துக்காக வேண்டி பொண்ணுக்காக இல்லை பணத்துக்காக வேண்டி கல்யாணத்தை பொண்ணுவோம் அப்படின்னா அந்த பையனுக்கு பாவம் அம்மா அப்பா சொல்லையும் மீற முடியல அந்த கல்யாணத்தில் இஷ்டமும் இல்லை அப்புறம் அந்த ஹோமம் செய்கிற அந்த புறவ பார்த்து சொன்னானான் அர்த்த சுவாசம் பொண்ணு சரியா காலே கேட்க மாட்டேங்கிறது அப்பாவுக்கு இது ஏமி துக்கம்னா அவர் பார்த்து அந்த புரோஹிதர் பார்த்து அவர் சொன்னார் ஓம் பிராரத கர்மன இதம் நமமா ம எனக்கு என்னப்பா பண்ணு நான் என்ன பண்ண முடியும் எதுக்கு இதை சொல்றேன்னா ஏன் அவன்லாம் இப்படி பண்றான்னா நமக்கு என்ன தெரியும் ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கிறதா உலகம் அது ஏன் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க நிறைய பேருக்கு தான் நல்லவன் ஆயிட்டங்கிறதுக்காக ஊரே நல்லவன் ஆயிட முடியுமா என்ன அப்படி ஆகுமா என்ன இந்த உலகம் ஒரு நாள் நடக்காது ஒன்னு ஞாபகம் நீங்க அதர்மமா நடக்க கூடாது முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அதர்மமாக நடக்கிறவங்களை கண்டு வெறுக்க கூடாது வெறுக்கவே கூடாது கோபப்படக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நீங்க அவஸ்தப்படுவீங்க நான் என்ன பண்றேன் உங்களுக்கு அவஸ்தையே பரவாயில்ல இதை புரிஞ்சுக்கிறத விட எங்களுக்கு அந்த அவஸ்தையே பரவாயில்லை அப்படின்னா படுமனமே படு பட நம்ம ஒன்றும் வழி பண்ண முடியாது கொஞ்சம் ஆசிர்வாதம் பண்ணுங்களேன் இப்படி இல்லாமல் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாது தான் யோசிக்கணும் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கலாமே தவிர அதுக்கு வழி பண்ணி கொடுக்கலாமே தவிர நீங்கள் அதை யோசிச்சு கடைப்பிடிக்கணும் சிந்திக்கணும் ஆகையினால அதுக்காக தான் இந்த வார்த்தை எதுக்கு இதை நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னா ஜெயிக்கணும் கிருஷ்ணன் சொல்ற போது இந்த இடத்துல சத்துவத்தை சத்துவத்தினால் சொன்னா அந்த சத்துவத்தோட கூடிய ஞானத்தினால் அர்த்தம் சத்துவகுணத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு உத்தமமான ஞானத்தினால சத்வா சஞ்சாஜத்தை சத்வகுணத்தினால நமக்கு ஞானம் வரும் அந்த ஞானத்தினால எப்படி போகும்னு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார் ரொம்ப அருமையான உதாரணங்கள்லாம் சொல்ல போகிறார் அவர் ஜெயிக்கணும் செய்வ அப்படின்னு சொல்லியாச்சு இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம்தான் இனிமே வரப்போற ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த ஒரு ஸ்லோகம் நாப்பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு நாற்பத்தி ஒரு ஸ்லோகத்துல சில ஸ்லோகம் கதை மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் தான் இனிமே வரப்போற வகுப்பு எல்லாமே இதா வச்சிருந்தா தான் இனிமே சொல்ல போற விளக்கங்கள்லாம் எதுக்காக இவ்வளவு தூரம் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியும் இல்லாட்டி முதனா கிளாஸ் மறந்து போயிடுச்சுன்னா இரண்டாவது என்னமோ சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி நீங்க நினைச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எனக்கு நிறைய நல்லாமல் தெரியும் நீங்கள் அப்புறம் உட்கார நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா உங்களால் அங்கே உட்கார முடியாது ஆகினால நீங்கள் ஞாபகம் வைத்து என்ன சொல்கிறோம் எப்படி ஒன்று டெவலப் எப்படி ஆகிட்டுருக்கு ஞாபகம் இருக்கணும் எல்லாத்தையும் ரசிக்கணும் நீங்கள் கங்கையை ரசிக்கணும் சாப்பாட்டையும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் எல்லாம் ரசிக்கணும் அதே சமயம் கிளாஸை அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்காக தான் இத்தனையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாங்கிறது தான் ஆஸ்பத்திரி இவ்வளோ வசதி பண்ணியிருக்கு எதை பற்றியும் சிந்திக்கவே கூடாது அப்படி இருந்தும் உங்களால் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு பரவாயில்லை அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறேன் இனிமே சத்வகுணத்தை விருத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு பேச போறார் அதுக்கெல்லாம் வழி சொல்லிக் கொடுக்க போகிறார் சத்துவகுணத்தை சத்துவகுணத்தை விருத்தி பண்றதுனால என்ன கிடைக்கும் அழகாக சொல்லி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் ஏழு வரைக்குமே போட்டு இரண்டு முதல் ஏழு வரை சுவ குணத்தை வளர்த்திக் கொள்ளுவதன் பயனும் சத்வகுணத்தை வளர்த்திக் கொள்ளுவதற்கான உபாயங்களும் சொல்லப்படுகிறது சத்துவகுணம்னா என்ன அமைதியான சாந்தமான அறிவோடு கூடிய ரிலேட்டிவா ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் சத்துவகுணம்னு பேர் ரிலேட்டிவா நமக்கு பீஸ் கிடைக்கும் ரிஷிகேஷ்ல என்ன கிடைக்கும் நமக்கு ரிலேட்டிவ் பீஸ் கிடைக்கும் அட்லீஸ்ட் ரிலேட்டிவ் பீஸாவது இருக்கேன் பீஸ்னா என்ன இந்த தாலிகமாக நமக்கு ஒரு சந்தோஷம் மனமேதி சத்வகுணத்தினால நமக்கு வந்து மனசில் சாந்தம் அதிகமாகும் அந்த சத்வகுணத்தை எப்படி வளர்த்தி கொள்வது அந்த சத்வகுணத்தை உறுதி பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு பயன் கிடைக்கிறது அதை எப்படி வளர்த்தி இதெல்லாம் அழகா சொல்கிறார் கிருஷ்ணர் நம்மை நல்லவனாக்கிக் கொள்ளுவதால் கிடைக்கும் பயன் என்ன நம்மை நல்லவர்களாக ஆக்கி கொள்வதற்கான வழிகள் என்ன இதை பற்றி சொல்லுகிறார் இனிமே அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படித்து பொருள் தெரிஞ்சுக்கலாம் சத்வாத் தர்மோ பவேத் பும் சோமத் பக்தி லக்ஷணா सत्वं ततो प्रवर्तते धर्म सत्वा धर्मो தோப்ப சர்மோசோம प्रवर्तते சாத் பும்ச மனிதனுக்கு விரத்தாது சத்வாத்து சத்துவகுணம் வளர்ச்சி அடையுமானால் முதிர்ந்த சத்வம் விரத்தாத்து சத்வாது நன்கு சத்துவகுணம் வளருமானால் தர்ம பவேத் தர்மம் உண்டாகும் சத்வகுணம் நன்றாக வர வர தர்மம் உண்டாகும் தர்மத்துக்கு கிருஷ்ணர் இன்னொரு அடைமொழி சேர்க்கிறார் அப்ஜெக்டிவ் விசேஷனம் என்ன தர்மம்னா பக்தி லட்சணா தர்மஹா என்னிடத்துல பக்திங்கிற லட்சணத்தோட கூடிய ஒரு தர்மம் உண்டாகும் அருமையான வாக்கியம் நல்ல சத்துவகுணம் வளர வளர வளர என்மீது பக்தி வளரும் ரொம்ப பிராக்டிக்கலா லாஜிக்கலா கிருஷ்ணர் பேசுற நீ நல்லவற்றை கடைபிடிக்க இறைவன் மீது உனக்கு நல்ல பற்று உண்டாகும் நமக்கு இப்ப பற்று எங்க இருக்குன்னா உலகத்துலதான் நமக்கு பற்று இருக்கு நமக்கு நம்முடைய வீடு உடல் பற்று இருக்கு நம்முடைய வீட்டுல பற்று இருக்கு இந்த உலகத்துல நமக்கு பற்று இந்த பற்றெல்லாம் மாறி நல்லவற்றையெல்லாம் கடைபிடிக்க பிடிக்க இந்த உலகம் நித்தியமானது அல்ல இந்த உடல் வாழ்க்கை நிலையானது அல்ல இந்த வீடோ பணமோ காசோ நம்முடைய வாழ்க்கையோ குழந்தைகளோ நிலையானவர்கள் அல்ல ஒன்று அவைகள் நம்மை விட்டு போகக்கூடும் அல்லது நாம் அவைகளை விட்டு போகக்கூடும் அது மாத்திரமல்ல அவைகள் நமக்கு இன்பத்தை மாத்திரம் தர முடியாது குழந்த நமக்கு இன்பத்தை மாத்திரம் கொடுக்குமா துன்பத்தையும் சேர்த்து கொடுக்குமா சந்தேகமா இருக்க நிறைய பேரு கேட்டு பாருங்க ய சொ நமக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது ஆகையினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப சுவாமிஜி என்ன உலகத்தோட ஒட்டி போகணுங்க சுவாமி உங்க உலகத்தோட ஒட்டி போனா உங்களுக்கு நிம்மதின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது உலகத்தோட ஒட்டி போகணும்னு உலகத்தோடு ஒட்டி போகிறதுனா அது அர்த்தமே வேற அதுக்கு ஒரு குரலை சொல்லிடுறது உலகத்தோடு ஒட்ட ஒழிகள் பலகற்றம் கல்லாதவர் உலகம்னா என்னப்பா அர்த்தம் முதல்ல அதை சொல்லு உலகம்னா என்ன ஏன்னா நம்ம பார்க்குறோமே அதுதான் உலகம் உலகம்னா உலகம் ஓஹோ இதான் உலகமா லஞ்சம் வாங்குறாங்க பாருங்க அவங்க வாங்கினா நம்ம கொடுத்துடணும் நாம் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது அது அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது பெதான் உலகம் அர்த்தம் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது தொல்காப்பியம் சூத்திரம் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன் நமக்கு வந்து அக்கிரமம் பண்ணு அந்நியம் பண்ணு உபதேசம் பண்ணி பண்றான் பாருங்க நமக்கு அவன் ஒத்துப்போமா அவன் உயர்ந்தவன் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவர் தான் எம்எல்ஏ இவர் உயர்ந்தவருன்னு நீங்க நம்பணும்னு சொன்னா ஒத்துப்பான அப்ப வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம பண்றது தப்பு தெரியும் ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம் தப்ப நியாயப்படுத்தக்கூடாது நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் நாம பண்ற தப்ப நாம எல்லாரும் நியாயப்படுத்துறோம் தப்ப தப்பு ஆமாசுவாமி லஞ்சம் இல்லாம வாழ முடியல நான் பண்றேன் தப்பு தான் அப்படின்னு ஒத்துங்க நீங்க ரொம்ப சீக்கிரம் முன்னேறிடுவீங்க யாருமே நினைக்கவே மாட்டாங்க அந்த காலத்துல நினைச்சிருப்பாங்க இதனாலதான் சாஸ்திரம் இருக்கு இப்படி ஜனங்கள் கலரேஷன் மாறி போயிடும் தெரிஞ்சுதான் அதிர்ஷ்டம்னு ஒன்றை வச்சு இதுதான் தர்மம் அப்படின்னு பண்ணிட்டாங்க அவங்க சாஸ்திரத்தில் இப்படி ஜனங்களுக்கு அடிக்கடி கலரேஷன் எல்லாம் ஆகும் அதர்மத்தையே தர்மம்னு நினைக்கிற மாதிரிலாம் வந்துடும் ஒரு காலத்தில் அப்புறம் அது தப்பு ஒரு சாதாரணமாக போயிடும் சகஜம் அது என்னைக்காவது அப்படி ஆயிரும் மனுஷனுடைய புத்தி பின்னாடி ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இதுதான் தர்மம் ஓம் புத்திக்கு தர்மம் மாறி மாறி தெரியும் நாங்க சொல்றது தர்மம் அப்படின்னு வச்சாங்க அழகா அதனால நம்ம வந்து எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னா இந்த உலகம் வந்து நமக்கு உண்மையாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் அது அனித்ய நமக்கு நன்றாக புரிஞ்சு கடவுள் பேர்ல பக்தி வரணும் அவன் ஒருவன் தான் நிலையானவன் அதுக்காக வேண்டி கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா நீ நல்லதை செய்ய செய்ய செய்ய உன்னையே அறியாம இந்த உலகத்தில் பற்று குறையும்ங்கிறார் அருமையான வார்த்தை நம்ம வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நல்ல லைஃப்ல நம்மளை ஜாயின் பண்ணிட்டோமானா நம்மளையே அறியாம நமக்கு சில நல்ல குணங்கள் எல்லாம் விருத்தி அதனால்தான் நம்ம பெரியவங்கனா கலாச்சாரம் அழிஞ்சிடக்கூடாது அழிஞ்சிடக்கூடாதுன்னு இவ்வளோ கத்துறாங்க அவங்க ஏன்னா இந்த கலாச்சாரம் அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல கோடி வருஷங்கள் ஆயிடும் அதனால் நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்த நல்ல கல்ச்சரை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வருத்தம் அதனால சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அதுவும் தெரியும் அப்படியும் போனால் போயிட்டு போட்டுன்னு தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க ரொம்ப புத்தி இருக்கிறவங்க நம்ம செய்கிறத செய்வோன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அவங்க ஆகையனால இறைவன் மீது பற்று உண்டாகும் விருத்தாத்து சத்வாத்து மத் பக்தி லட்சணா தர்ம பவேத் இந்த இடத்துல தர்மான்னு சொன்னா ஈஸ்வர பக்தி ஆர் முமுத்வம் ஆர் விவேக வைராகியம் இல்லாட்டி இன்னும் சொல்ல போனா வேதாந்த பாஷையில் சொன்ன சாதன சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பத்தினா என்ன அர்த்தம் வெறும் பத்தி போடக்கூடாதான் சாதன சதுஷ்டய சம்பன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிச்னு அர்த்தம் நல்ல நல்ல விவேக்கம் நல்ல வைராக்கியம் நல்ல சமம் நல்ல தமம் அதெல்லாம் அதுக்கு பேர் ரிச்னஸ் சும்மா அரை வரையாக இருக்கக்கூடாது சுவாமி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்களா எல்லாம் ஞானம் வந்துருமா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே லோக்கல்ல தான் பகவான்கிட்ட எல்லாம் நடக்காது அங்கே எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் பூர்ணத்துவம் பண்ணி ஆகணும் இங்கே ஏதோ நம்ம பரவாயில்ல சுவாமி கொஞ்சம் இதை கம்மி பண்ணிக்கலாமா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா எப்படி பண்ணிக்கலாமான்னு இங்கே கேட்கலாம் ஆனால் வேல்யூஸ் குணங்களில் வந்து சுவாமிஜி கொஞ்சம் மாத்திரம் கோபம் வச்சுக்கிட்டுங்களா ஒரு ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா அப்புறம் துக்கத்துக்கு தயார் பண்ணிக்கணும்னு சொல்ல அர்த்தம் கோபம் வச்சுக்கலாமா ரெண்டு முடியாது பள்ளிக்கூடத்துக்கு மார்க் போடுற மாதிரி கம்யூனிட்டி ரொம்ப பேக்வர்டு கொஞ்சம் கிடையாது ஆகணும் அதிலெல்லாம் போட முடியாது ஒத்துக்க முடியுது இல்லையா விவகாரத்தில் வேணால் பேக்வேர்டெலாம் போடலாம் நாங்கள் ஸ்பிரிச்சுவல்ல பேக்வேர்டாக இருக்கோம் சுவாமிஜி அதனால கொஞ்சம் எங்களையும் அதுலேயும் சேர்த்துடுங்களேன் தான் உங்களுக்கு மனசில் மோட்சம் வராது நான் என்ன பண்ணுறது மோட்சம் வந்து மனசில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஒன்றும் முடியாது ஆகையினால இந்த பேக்வேர்டெல்லாம் அனித்தியம் அதில் நாம் வந்து நிச்சயமா மோட்சத்துக்காக விரும்பணும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு கடவுள் மேல நமக்கு பற்று வரணும் ஆகையினால கிருஷ்ணன் சொல்றார் எல்லாம் நல்லா பூஜை பண்ண நிறைய யாத்திரையெல்லாம் பண்ண கேம்புக்கெல்லாம் நிறைய போக போக என்ன கிடைக்கும்னா நிறைய புரிய ஆரம்பிக்கும் ஆமாம் ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல ஒற்று பெற்ற எ எதுவும்தமல்ல எல்லாம் சதமல்ல இறைவா கட்சியே கம்பனே ஊற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் லெட்டர் போட மாட்டேன் போன் பண்ண மாட்டேன் பத்து நாளைக்காவது அவங்கள மறந்திருப்பேனாக உண்மையானவன் நமக்கு இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாதுங்கிற அந்த எண்ணம் நாளாக நாளாக விருத்தியாகும் சில பேருக்கு அப்படியே பக்தி பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கும் இது பாட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் எது வீடு வாச விவகாரம் எப்போ பார்த்தாலும் இணைஞ்சு நினைஞ்சா இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அது இது அதையே தியானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல எதுவுமே சொல்றதெல்லாம் நீங்கள் விடணும்னு அர்த்தம் இல்லை உங்கள் மனசில் ப்ரீடாமினா எதுக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது ஞாபகம் இருக்கணும் பகவானுக்குத்தான் முதல் இடம் அவன்தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையவே கிடையாது ஏதோ அவாந்தரமாக இருக்குதெல்லாம் எனக்கு முக்கியம் வந்து ஈஸ்வரம் தான் அதுக்கு பேர் தான் சாத்திய பக்தின்னு பேர் உண்மையான பக்தி அதுதான் சாத்திய பக்தி இல்லாட்டி நமக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம குடும்ப கஷேமத்துக்காக பகவான பூஜை பண்ணினா அந்த பக்திக்கு பேர் என்ன பக்தி தெரியுமா சாதன பக்தி சாதன பக்திங்கிறது சாத்திய பக்தியை காட்டிலும் கொஞ்சம் குறைவுதான் கடவுள் தான் என்ன நீங்க என்னதான் குடும்பத்து க்ஷேமத்துக்காக பண்ணினாலும் கூட குடும்பம் முழுக்க முழுக்க க்ஷேமமாக இருக்க போகிறதா என்ன அதில் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறது தானே அதனுடைய சுவாவம் அதனுடைய தர்மம் நீங்கள் அதை மாற்றத்துக்கு உங்களால் முடியாது ஈஸ்வரனே முடியாது ஈஸ்வரனுக்கே வேலை அதை ப்ராப்ளம் கிரியேட் பண்றது அவர் வேலை ஏன்னா அவர் கர்மபல தாத்தா கையின நமக்கு ஈஸ்வரன் தான் பரம பரம புருஷார்த்தம் ஈஸ்வரனை அடையிறது தான் பரம பிராப்தி அடையிறதுங்கிறது வேற மோக் அடையிறதுங்கிறது வேற கிடையாது அதுக்கு இந்த உணர்வுக்கு பேர் தான் முமுட்சு முமுக்ஷுத்வம் இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் பக்தி ஈஸ்வரன் இருக்கிற பக்தி அந்த ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்குதான் முமுக்ஷுத்வம்னு பேர் எப்படி சுவாமிஜி பக்தியும் இன்பம் அடைஞ்சா நீங்குங்கிற எண்ணம்வம் ஆகையினால இறைவனையே குறிக்கோளாக கொள்றது ஆஹ் நல்லதெல்லாம் செய்ய செய்ய செய்ய பக்தி வளரா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினர்க்கு வார்த்த சொல்லும் என்ன பண்ற சி என்ன சுவாமி பண்றது மெண்ட புரிஞ்சுக்கணும் சத்துவகுணத்தை விவேகம் வைராக்கியம் எல்லாமே பேரு முமுட்சத்துவம் நான் எப்பொழுதும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லதிருந்தாலும் கெட்டதிருந்தாலும் அதற்கிடையில் நான் விவகாரத்தில் நல்லவனாகவும் அதே சமயம் தீமைகள் என் உள்ளத்தை தாக்காத வண்ணம் நன்மைகளுக்கு அடிமையாகாத வண்ணம் என் மனதில் அமைதி கூடாமலும் குறையாமலும் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கே அதுக்கு பேரு முனந்தம் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்துக்கு அதுக்கு பேரு தான் இன்னொரு பேரு மத் பக்தி லக்ஷனா கிருஷ்ணன் சொல்றது அருமையான லாங்குவேஜ் பாஷை ரொம்ப அழகான வார்த்தை இந்த இடத்துல தர்மஹான் சொன்னா முவம் பக்திங்குறத சொல்றையான பக்தின்னு சொல்லப்படுகின்ற தர்மம் உண்டாகும் தர்மத்துக்கு எத்தனையோ மீனிங் உண்டு இந்த இடத்துல தர்மம் ஈக்குவல் டு முமுட்சு அப்படின்னு சரி சாத்விகத்தை என்ன பண்ற சாத்விகத்தை விருத்தி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா சாத்விக உபாசையா சத்துவம் சத்துவ விஷயத்தை சாத்திக வாழ்க்கையால் சத்துவகுணம் அதிகமாகும் நான் எப்படி நல்ல நல்லவன் ஆறுதெல்லாம் ஆயிடுவேன் அழகான பாஷை வரும் நீ நல்லதெல்லாம் பண்ணு நல்லவன் ஆயிடுவேன் நீ நல்லவன் ஆயிட்டா கடவுள் பேர்ல பக்தி வந்துடும் கடவுள் பேர்ல பக்தி வரமாட்டேங்குது உலகத்து பேர்லதான் பக்தி இருந்துகிட்டே இருக்கு அசைக்க முடியாத பக்தி உலகத்துல இருக்கு சுவாமிஜி உங்களுக்கு எல்லாம் தெரியாது உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் குழந்தை எல்லாம் பிறந்து இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் இருந்தாத்தான் சுவாமிஜி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அனுபவம் இல்லை நான் எனக்கு அனுபவம் பண்ணும் புத்தி இல்லாததுன்னா அனுபவம் வேணும் உங்களை குறை சொல்ல எனக்கு அனுபவம் யாருக்கு அறிவு இல்லையோ அவங்களுக்கு அனுபவம் தேவை இன்னொருத்தர் படுறத பாத்துப்போ அங்க யாரும் தடுக்க விழுந்துட்டாருக்கு அனுபவப்பட்டுதான் அறிவு வரணுமா இப்ப அங்க ஏதோ பாசி பிடிச்சு ஒரு கல் இருக்குரையில ஒருத்தர் போய் தடுக்க விழுந்துட்டார் உடனே சுவாமி அவர் மாதிரி நீங்களும் விழுந்தாத்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்தாத்தான் தெரியும் அந்த அனுபவம் வேண்டாம் நீங்க சொல்ற கடையே போருமே எங்களுக்கு ஜென்மத்துக்கு வேண்டான்னு தெரிஞ்சுக்கிறோமே என்னதுக்கு அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியலே நீங்க நினைச்சிட கூடாது அந்த அனுபவம் தெரியுது நீங்க ஒரு ஒருத்தரும் வந்து கதை சொல்ற போது நாம செஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நாளொருமேனி பொழுது நமக்கு அப்பா எல்லாரும் ஒரு ஒருத்தர் கதை சொல்றது நம்ம பண்ணது நல்லதுதான் ஒருவேளை எங்கேயாவது மனசுக்குள்ள ஒரு பக்கம் நமக்கு கில்ட்டு கில்ட்டு இருந்தா கூட போயிடுறது ஏதோ நம்மதான் கொஞ்சம் சுயநலம் பிடிச்சி சாமியாரா மாறிட்டோமோ என்னவோ அப்படின்னா இல்ல இல்லை நம்ம சரியாத்தான் பண்ணிருக்கோம் இவங்களை எல்லாம் பார்த்தாலே தெரிகிறது சரி சரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காரங்கன்னு என்ன சொல்லாதீங்க நீங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க வீட்லையும் சந்தோஷமா தான் இருக்கணும் காண வேண்டியது இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஆத்மாவுக்கு கிரகஸ்தனா என்ன சம்சாரியா சன்னியாசியா என்ன ஆத்மா விஷயம் புரிஞ்சாச்சுன்னா போறோம் சாத்விக உபாசையா சத்துவம் சத்துவகுண வாழ்க்கையை நல்லா கடைபிடிச்ச பிடிக்க சொல்ல சுருக்கமா சொன்ன வாழ்ந்தோமானா சத்துவகுணம் அதிகமாகும் மனம் போன போக்களை போகாம எதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறதோ அதை சொல்லப்படுறார் கிருஷ்ணர் நாம பார்க்க உங்களுக்கு முதல்ல நான் சொல்றேன் நீங்க வெறுப்பு வெறுப்பு இல்லாம சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கேள்வியே கேட்காம பின்னாடி கேள்வி கேட்கலாம் பெருசான கேள்வி கேட்கலாம் கொஞ்ச நாளைக்கு சொன்னதை கடைபிடிக்கும் கடைபிடிக்காம சில பேர் வந்து சுவாமிஜி எனக்கு மனசு அதில் ஒன்றுபடுறதில்லைங்க அதனால நான் விட்டுடுறேன் சரி உனக்கு மனசு என்னைக்கு ஒன்றுபடும் சொல்லு அப்படின்னா அதனாலே தெரியல நீ வேண்டியா சமையல் வந்துருவான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ரெண்டு நாளைக்கு புளி அதிகமா போட்டு ரெண்டு நாளைக்கு உப்பு அதிகமா போட்டு ஒரு நாளைக்கு உப்பு போடாம மறந்து ஒரு நாளைக்கு காஃபி புடியில உப்ப போல உப்ப போட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கணி சரி பண்ணா ஒரு நாளைக்கு தெரியும் வராமையே புரியாதுங்க அவசியம் இல்ல அவங்க வந்து சொல்ற காரணம் சரியில்லை சொல்றேன் சரியில்லை எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வராதுன்னா கான்சென்ட்ரேஷன் எப்போ வரும்னா கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் வரும் எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் வரும் பணம் உடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்ச உடனே பணம் வந்துடுறதா என்ன கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அவஸ்தப்பட்டு அங்கே வாங்கி இங்கே வாங்கி போட்டு அப்புறம் அதில் லாபம் வந்து அப்புறம் தானே வருகிறது இது எல்லாமே இதுக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் தானே இதுக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் அதனால கிருஷ்ணன் சொன்னார் சத்வகுணம் விருத்தி என்ன பண்ணணும்னா சாத்திக வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணுன்னு வேத தர்மத்தின்படி வாழ் வேத நெறிப்படி வாழ்வாயா நீ உன் நினைச்சபடினா வாழாது மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்தாரு அடுத்த குரலே சொல்லிட்டார் அழுக்காரு அவா வெகுளி உண்ணா சொல்லு எனக்கு சொல்லிவிட்டு மாசுனா என்னன்னு தெரியக்கூடாது தெரியாம இருக்கக்கூடாது அவா வெகுளி இவைுக்கணும்ன்கிறபடியே நடக்கூடாது காலம்பரை எந்திரிக்கத்தான் முடியல கஷ்டமாக தான் இருக்கு சொல்லுது டாக் கிளாக்கா என்னது என்னமோ புது கிளாக்கா வந்துருக்க அது வந்து சொல்லுகிறது காலம்பரை எழுந்திரீங்கள் எழுந்திரியங்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சும்மா மெஷின் தானே திட்டனா ஒன்றும் பதில் சொல்லார் ஆஹ் நல்லா சும்மா ஆயிருக்கும் அவனு ஒரு தட்டு தட்டி விட்டு பழம் இதெல்லாம் போய்க்கலாம்பா தியான கிளாஸ் முடியட்டும் ஏழு மணிக்கு போர் கொஞ்சம் நேற்றுக்கு சொன்னதுன்னா முதல்ல கொஞ்சம் நேரம் சொல்லுவார் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடும் அப்புறம் போய்க்கலாம் அப்படிலாம் சொல்லும் அதெல்லாம் இல்லை வந்து ஆசிரமம் சொன்னால் ரூல் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நான் எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி தூங்கி வழிச்சுக்கிட்டே பல்ல தேய்ச்சி தூங்கிக்கிட்டே குளிச்சு தூங்கிக்கிட்டே வீபதியை வச்சு தூங்கிக்கிட்டே கோயிலுக்கு போய் கலாசில் வந்து தூங்கி விடுறது பெட்டர் தூங்குறத வந்து தடுக்க முடிய தூங்காதேன் அப்ப சாத்விக உபாசானா என்ன அர்த்தம்னா கர் கத்துஷ அர்ஜுனா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை ஆழ்ந்து எண்ண வேண்டும் எதை ஆழ்ந்து எண்ணக்கூடாது என்கின்ற விஷயத்தில் பிரமாணம் நீ அதை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பாயாக பதினாறாவது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோவத்துல கிருஷ்ண ஆகையினால நம்ம என்ன பண்ணணும் அந்த சாஸ்திரத்தை வாழ ஆரம்பிக்கணும் வாழ வாழ வாழ நமக்கு நன்றாக புரியும் இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவமும் ஈஸ்வரனுடைய நித்தியத்துவமும் அதுதான் சாஸ்வதம் அவரைத்தான் நம்ம அடையணும் அவனன்றி நமக்கு வேறு யாரும் கத்தி இல்லை கோயில தனம் காலம்பறை சொல்றோமே ஆர்த்தத்ராண பராயணோமே கதி நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கணும் ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற அந்த பகவானிகளே நான் கத்தியாக இருக்கேன் எப்படி வார்த்தை பாருங்க ஆர்த்தத்ராண பாராயண ச பகவான் என்ன பண்றான்னா மக்களுடைய துயரத்தை தீக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் இருக்கானான் பகவான் அவன் பயக்கிருத் பயநாசன அவன் மக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுவான் பயத்தை நீக்கவும் செய்வான் அவர் அதையே குறிக்கோளாக கொண்டிருக்கான் தன்னை நம்பி ஏயாம் ஆம் பிரபத்யே தாம் அப்பேற்பட்ட கங்காதரோமே கதிகி அந்த கங்காதரன் தான் எனக்கு கதி நமக்கு புத்திரனோ தனமோ தானியமோ கத்தி இல்லை அதெல்லாம் நமக்கு அடிப்படை தேவையை தவிர முக்கியமான தேவை நமக்கு ஈஸ்வரம் தான் ஆகையினால சொல்கிறார் அதையே திரும்பவும் சொல்றார் ரெண்டாவது வரியில சாத்விக வாழ்க்கையை கடைபிடிச்சியான சத்துவ குணம் அதிகமாகும் ததஹா தர்மஹா பிரவர்த்ததே அதுலருந்து பக்தி வரும் சொன்னதே திரும்பவும் ரெண்டாவது லைனில் சொல்றார் ஏ சுவாமி கூறியது கூறுகிறார்னா உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது அதற்காக கூறியதை கூறுகிறார் புனருக்தின் மனிதர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் நுண்ணீராக இருப்பதால் என்ற குற்றம் இங்கு இல்லை புனருக்தி தோஷம் கிடையாது சாத்திகோபாசையா சத்துவம் தத்தோ தர்ம பிரவர்த்ததே என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறார் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் சொன்னா இத கடைபிடிச்சையான அதர்ம அழியுங்கிறார் சொன்னதையே திரும்பவும் சொல்றார் வேற வேற பாஷையில சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் முதல் இரண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதிகமாகுமே ஆனால் இறைவன் மீது உண்மையான பற்று உண்டாகும் அல்லது நமக்கு நிலையான அமைதி வேண்டும் என்பதில் ஆர்வம் உண்டாகும் அதற்கான வழியை நாம் நாடுவோம் இப்படிப்பட்ட ஆர்வம் உண்டாக வேண்டுமானால் நாம் அந்த சாத்விக வாழ்க்கையை நன்றாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பக்தி அந்த முமுட்சத்துவம் உண்டாகிறது அதையே இன்னொரு பாஷையில் அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்லுகிறார் அத விரிவாக சாயங்காலம் சொல்றேன் ஓ பூர்ணமத்பூர் பூர்ணாத் பூர்ணமுதே ओम பூர்ணஸ் பூர்ணமாஷி ஹரி